ஐம்பத்தி இரண்டாவது ஆயத்துக்கள் இதற்கு முன்னதாக சொல்லப்பட்ட வசனத்தில் நபி மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த நாட்டிலே எகிப்து நாட்டிலே பிறந்தது பற்றியும் தனக்கு எதிராக ஒரு குழந்தை பிறக்கும் என்று ஜோதிடர்களால் சொல்லப்பட்ட ஃபிராவின் ஆண் குழந்தைகளை கொல்லுமாறு கற்றளையிட்ட நேரத்தில் அல்லாஹுத்தாலா மூசா அலே இஸ்லாம் அவர்களை கற்றளையிடப்பட்ட அந்த நாட்டிலேயே அவர்களை பிறக்கச் செய்து பிறக்கச் செய்தது மட்டுமல்லாமல் அந்த குழந்தையை ஃபிராவுனுடைய அரண்மனையிலேயே வளர்ப்பதற்குரிய ஏற்பாட்டையும் அல்லாஹத்தாலா செய்தான் எந்த எதிரி உண்டாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவன் திட்டமிட்டானோ அந்த திட்டத்தை முறியடிக்கக்கூடிய அல்லாஹத்தாலா முறியடிப்பதற்காக வேண்டி அந்த குழந்தையை நபி ஊசா அலி இஸ்லாம் அவர்களை பிறக்கச் செய்தது மட்டுமல்லாமல் பிராவுடைய மாளிகையிலேயே அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையும் அல்லாஹு உருவாக்கி வைத்தான் அது பற்றியுள்ள விளக்கங்கள் எல்லாம் ஊந்தின ஆயத்துகளில் சொல்லப்பட்டன கொடுங்கோலனாக இருந்தான் என்ற ஒரு கூட்டத்தை நபி யாஹூபதை சலாம் அவர்களினுடைய தொடரிலே வந்த அந்த கூட்டத்தாரை கொடுமைப்படுத்தினான் அடிமைகளாக அவர்களை வைத்திருந்தான் பல லட்சக்கணக்கான மக்கள் திராவுனுடைய அந்த கூட்டத்தாரிடத்திலே அடிமைப்பட்டு பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் இலக்கானவர்களாக இருந்தார்கள் அவர்களை விடுவிப்பதற்காக வேண்டியும் ஏகத்துவ கொள்கையை உலகிலே பரப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டியும் திராவினுடைய இந்த கொடுங்கோன்மையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹத்தால தன்னுடைய குதிரத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களை அங்கே அனுப்பி வைக்கின்றான் பிறக்க செய்கின்றான் பிறகு அவர்களை அங்கே வளர செய்கின்றார் பிராவுனுடைய மாளிகையிலேயே வளர்ந்து வந்த மூசா அலே அவர்கள் அவர்கள் வாரிப பருவம் அடைந்த பின்னால் அவர்களுக்கு நுபுவத்தை வழங்க வேண்டும் என்று அல்லாஹத்தலா திட்டமிட்ட நேரத்தில் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுகின்றான் அந்த எகித்து நாட்டிலிருந்து அவர்கள் மதியன் என்ற ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்குகின்றார் அது சம்பவங்கள் எல்லாம் சொல்லப்படும் ஊருக்கு அவர்கள் சென்று வந்த பின்னால் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டார்கள் திரும்பவும் எகிப்துக்கு அவர்கள் வருகின்றார்கள் அதேவனிடத்திலே வந்து தங்களுடைய நுபுவத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் நான் நபியாக அனுப்பப்பட்டு அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் அவன் தான் அவனைத்தான் நீங்கள் எல்லோரும் வணங்க வேண்டும் அவனுக்கு அடி பணிய வேண்டும் அவனை தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாது என்பதாக சொல்லி தவகைதுடைய அந்த விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள் அப்பொழுது அவன் எதிர்க்கின்றார் அது பற்றி நிறைய விளக்கங்கள் பின்னால் தொடர்ந்து ஆயத்துகளிலே வரும் இப்பொழுது சுருக்கமாகல்லாத வேறொரு சம்பவத்தை இங்கே சொல்லி காட்டுகின்றார் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்த பொழுது வனி இஸ்ராயல்கள் என்று அந்த மக்கள் ஆதரவு கொடுத்தார்கள் பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாம் அவர்களை நம்பினார்கள் மக்களை எல்லாம் கொடுமை செய்தான் பிராவுடைய கௌமை சேர்ந்தவர்களுக்கு கிருத்தி என்பதாக சொல்லப்படும் மூசா அலே அவருடைய கௌமை சேர்ந்தவர்கள் வனி இஸ்ராயல் என்பதாக சொல்லப்படும் இந்த இரண்டு சாரார்களுக்கும் மத்தியிலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டுராயில் என்ற இந்த கூட்டத்தால் மிக ஏழ்மையானவர்களாகவும் ஒருமைப்பட்டவர்களாகவும் அடிமைப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள் அதனால் அவர்களுக்கு பல்வேறு இன்னல்களை துன்பங்களை எல்லாம் பிராவனை சார்ந்தவர்களும் கொடுத்து வந்தார்கள் இது ஒரு நீண்ட காலம் நடந்து வந்தது நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களும் பிராவுனிடத்திலே பல்வேறு விதமான உபதேசங்களை செய்தான் பல அற்புதங்களை காட்டினார்கள் எதையும் அவன் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை சில நேரங்களிலே தண்டனையை அல்லாஹாலாவின் புறத்திலிருந்து கொண்டு வந்து செய்தார்கள் அந்த தண்டனை வரக்கூடிய நேரத்தில் அவன் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக அல்லாஹை நம்புவதாக சொல்லுவான் பிறகு அந்த தண்டனை நீக்கப்பட்ட நேரத்தில் மறுத்து விடுவான் இப்படியே பல்வேறு விதமான தண்டனைகளும் கொடுக்கப்பட்டும் கூட அவன் அதனை ஏற்றுக்கொள்வதாக இல்லை கடைசியாக உஷா அலே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள் இந்த பிராவுனை விட்டும் இவருடைய கொடுமையை விட்டும் இந்த பனீஸ்ராப்பாற்ற வேண்டும் உன்னை வணங்குவதற்காக வேண்டி உன்னுடைய ஏற்றுக் கொள்வதற்காக வேண்டி உன்னுடைய கட்டளைகள் நிறைவேற்றப்படுவதற்காக வேண்டி இவர்களை காப்பாற்றித்தான் ஆக வேண்டும் என்று முசா அலை சிலம் அவர்கள் அல்லாஹால துவா செய்தார் அல்லாஹத்தாலா ஒரு நாள் கட்டளையிட்டான் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாத நேரத்தில் ஊரெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உம்முடைய கவுமுகளை அழைத்து கொண்டு கடல் ஓரத்திற்கு வருவீராக என்ற அல்லாஹத்தால கட்டளை இட்டார் கடலோரத்திற்கு வருமாறு கட்டளையிட்டார் மூசா அலிஸ்லாம் அவர்களும் அவர்களை சார்ந்த அந்த பனி ஈஸ்ராய் பனி ஈஸ்ர சுமார் ஆறு லட்சம் நபர்களுக்கு மேல் அவர்கள் இருந்தார்கள் இந்த ஆறு லட்சம் நபர்களையும் ஒரு சில தினங்களுக்குள்ளாக அவர்களை சந்தித்து உசா அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாஹாலாவுடைய கட்டுளையை சொல்லி குறிப்பிட்ட ஒரு இரவிலே இரவினுடைய நடுப்பகுதியிலே நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து என்னோடு புறப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் அந்த செய்தியை சொன்னார்கள் அதே போன்று எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தார்கள் புறப்படுவதற்காக வேண்டி தயாரானார்கள் புறப்பட்டு சென்றார்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றாக சேர்ந்து போகக்கூடிய இந்த நிலை அந்த கூட்டத்தாருக்கு தெரிய வந்து விட்டது யாராவது ஒரு சிலர் விழித்திருந்திருப்பார்கள் பார்த்திருந்திருப்பார்கள் தெரிய வந்து அதற்குள்ளாக ஹூசா அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய கோமுகலை ஆறு லட்சத்திற்கு மேற்பட்ட அந்த சமுதாயத்தினர் அழைத்துக் மிக நீண்ட தூரம் சென்று விட்டார்கள் ஆனால் அவர்களெல்லாம் கால்நடையாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் யாரிடத்திலும் வாகனங்கள் கிடையாது கால்நடையாக சென்றவர்கள் செங்கடல் ஓரத்திற்கு வந்தார்கள் செங்கடல் என்பது இப்பொழுது அந்த பூமியினுடைய அமைப்பு பூகோளத்துடைய அமைப்பு தெரிந்தவர்களுக்கு தெரியும் அரபு கடல் தாண்டி இங்கிருந்து நம்முடைய நாட்டில் இருந்து இப்பொழுது பம்பாயிலிருந்து நாம் மேற்காக சென்றால் அரபு கடல் அரபு கடலை தாண்டி பிறகு வடக்கே செல்லக்கூடிய நேரத்தில் அது செங்கடலாக பெயர் பெறுகின்றது ஏடனுடைய உணையிலிருந்து சுமார் பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரம் உள்ள அந்த செங்கடல் அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு நின்று கொள்ளுகின்றது அந்த செங்கடலிலே ஒரு இரண்டு மூன்று நாட்கள் பயணம் செய்தால் ஜித்தாவுடைய துறைமுகம் வரும் ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு கப்பலிலே சென்றவர்களுக்கு தெரியும் அங்கே ஜித்தாவிலே அதே செங்கடல் ஓரத்தில் அது நிறுத்தப்படுகின்றது செங்கடலில் நிறுத்தப்படுகின்றது அந்த கடல் தொடர்ந்து பலஸ்தீனம் வரைக்கும் செல்லுகின்றது அந்த கடல் இடையிலேயே துண்டாக நின்று விடுகின்றது வேறொரு கடலோடு போய் சேரக்கூடிய அமைப்பு அந்த கடலுக்கு இல்லை ஆரம்ப காலத்தில் உள்ள நிலை அந்த கடலை மத்திய தரைக்கடலோடு சேர்ப்பதற்காக வேண்டித்தான் இடையிலே ஆங்கிலேயர்களால் சூயஸ் கால்வாய் என்பது வெட்டப்பட்டது அந்த கால்வாய் செங்கடலை மத்திய தரைக்கடலோடு இணைக்கக்கூடிய ஒரு சிறு கடலாக ஆக்கப்பட்டது சுயஸ் கால்வாய் என்று இப்போ செங்கடலுடைய ஓரத்திற்கு நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் வந்து விட்டார்கள் இரவு நேரத்திலே புறப்பட்டவர்கள் மிக வேகமாக நடந்து வந்து வெடிவதற்கு முன்னதாக காலை வெடிவதற்கு முன்னதாக விட்டார்கள் உதயமாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே செங்கலுடைய ஓரத்திலே இருக்கின்றார்கள் மூசா அலே இஸ்லாம் அவர்கள் கடல் ஓரத்திலே வந்து நின்று விட்டார்கள் அவர்களுடைய கவுமுகள் எல்லாம் பின்னாலே நின்று கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹல்லாவுடைய உத்தரவு என்ன என்று சொன்னால் மூசாவே இவர்களை அழைத்துக் கொண்டு கடலோரத்திற்கு போவீராக அப்படிங்கிறதான் உத்தரவு போயிட்டாங்க அதுக்கு பிறகு என்ன செய்யணும் அடுத்த உத்தரவு தான் அடுத்த உத்தரவை எதிர்பார்த்து தான் செய்து கொண்டிருக்க வேண்டும் காத்து கொண்டிருக்க வேண்டும் இப்போ மூசா அலைசலாம் கடலோரத்தில் வந்து நிற்கிறாங்க அவங்களுடைய கவுகள்லாம் பின்னால் நிற்கிறாங்க இந்த செய்தி தெரிந்தவுடனே அவர்கள் குதிரைகளிலே ஏறியவர்களாக மிக வேகமாக மூசா அலைசலாத்துடைய கவுகங்களை பின்தொடர்ந்து வந்து விட்டார்கள் இவங்களை தப்ப விடக்கூடாது எப்படியாவது எல்லோரையும் பிடித்து விட வேண்டும் அழித்து விட வேண்டும் செய்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் வருகின்றார்கள் அவங்க எவ்வளவு பன்னெண்டு லட்சம் பேர் இவங்க ஆறு லட்சம் அவங்க பன்னிரெண்டு இது போன்ற இரண்டு மடங்கு மக்கள் அவர்கள் ஆனால் மூசா அலை அவர்கள் மக்களுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹாலா உங்களுக்கு நிச்சயமாக வழியை ஏற்படுத்துவார் காப்பாற்றுவார் அவன் உங்களை அழிக்க மாட்டான் நாசமாக்க மாட்டான் நிச்சயமாக அல்லாஹத்தால காப்பாற்றுவான் என்பதாக ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் கவுமுகள் இப்படி முன்னால கொண்டாவது எல்லாத்தையும் கடல்ல தள்ள பாக்குறீங்களா என்பதாகவும் கேட்டார்கள் பொறுமையாக இருந்தால் அல்லாஹத்தால வழிகாட்டுவான் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் மூசாலை சலாம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த சில சீடர்களும் கூட அவர்களுடைய சீடர்களிலே சிலரும் கூட நம்பிக்கை இழந்து விட்டார்கள் ஏனென்றால் இந்த கடல் ஓரத்திலே கடல் பகுதியிலே இவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் துறைமுக பகுதியிலே பின்னால் சற்று தூரத்திலே பிராவனும் பிராவனுடைய கூட்டத்தாரும் குதிரைகளிலே வந்து வேகமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காட்சியையும் இவர்கள் பார்க்கின்றார்கள் மூசா அலுலாத்துடைய கோபுகள் மூசா அலையாம் அவர்களிடத்திலே சொன்னார்கள் அதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள் நம் நிச்சயமாக இதோடு அழிந்து விடுவோம் அவர்களை நம்ம அவர்கள் நம்மை நாசமாக்கி விடுவார்கள் அழித்து விடுவார்கள் இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே எங்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டீ என்பதாக சொல்லி பூசா அலே இஸ்லாமர்கள் மீது குற்றம் சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹால அப்பொழுதும் கூட அலு இஸ்லாம் அப்பொழுதும் கூட ஆறுதல் சொன்னார்கள் நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கின்றான் இஸ்லாமர்கள் சொன்ன அந்த வாசகத்தை அல்லாஹத்தாலா குரானிலே சொல்லி காட்டுகின்றான் இன்ன அதாவது என்னுடன் என்னுடைய ரப்பு இருக்கின்றான் அந்த ரப்பு எனக்கு வெகு விரைவிலேயே வழிகாட்டுவான் என்பதான் பூசா அலே இஸ்லாமர்கள் சொல்லிய வாசகத்தை குறிப்பிடுகின்றார் அல்லாஹத்தாலா மிக நெருக்கமாக படையினர் வந்து விட்டார்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அல்லாஹாலி உங்களுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய தடியின் மூலமாக அசாவின் மூலமாக இந்த கடலை அடிப்பீராக என்பதாக அல்லாஹத்தாலா உத்தரவிட்டார் மூசா அலை அவர்களுக்கு இப்பொழுது உத்தரவு வந்துவிட்டது கைத்தடியினால் அந்த அசாவினால் கடலை ஓங்கி ஒரு அடி அடித்தார்கள் அல்லாஹுடைய திருநாமத்தை சொல்லி அது பிளந்து விட்டது ஒரு பிளவு அல்ல பனிரெண்டு பிளவுகளாக பிளந்து விட்டது பனிரண்டு பிளவுகளாக பனிரெண்டு வழிகளாக ஆக்கப்பட்டு விட்டது மூசா அலிஸ்லாத்துடைய அந்த ஆறு லட்சம் கோபுகளும் அவர்களிலே பனிரெண்டு பிரிவினர்கள் இருந்தார்கள் பனிரெண்டு கூட்டத்தினர் இருந்தார்கள் அதாவது அந்த கோத்திரத்தார் என்பதாக சொல்ல கபியிலாக்கள் என்பதாக அப்படிப்பட்ட பனிரண்டு கோத்திரத்தார்கள் இருந்தார்கள் ஏற்படுத்தி மலையை போன்று அந்த இருங்கும் ஆகிவிட்டது என்பதாக குறிப்பிடுகின்றார் ஒரு பாதை செங்கடல் என்பது மிக அகலமான ஒரு தொடரை கொண்டது அது முழுவதுமாக பிளந்து எப்படி இருந்தது என்று சொன்னால் கீழே இறங்கி செல்ல வேண்டும் கடல் என்பது எவ்வளவு ஆழமாக இருக்கும் என்று நமக்கு தெரியும் அவ்வளவு ஆழமாக சகதியுமாக இருக்க வேண்டும் அப்படி கிடையாது மனிதர்கள் நடந்து செல்வதற்கு தகுதியான வழியாக அது இருந்தது அதோடு மட்டுமல்லாமல் இரண்டு பக்கமும் பிளந்த அந்த தண்ணீர் ஆகிறது மலை போன்று அப்படியே சுவராக நின்று கொண்டிருந்தது கோட்டை மதில் சுவர் கோட்டைக்கு மதில் சுவர்களை எப்படி நாம் எழுப்புகின்றோமோ அதுபோன்று அந்த தண்ணீர் இரண்டு பக்கமும் மதில் சுவரை போன்று மலையை போன்று நின்று கொண்டிருந்தது அமைப்பிலே நின்று கொண்டிருந்தது ஒரு பெரிய மிகப்பெரிய மலையை போன்ற அது இருந்தது என்பதாக சொல்லி காட்டுகின்றார் இப்படி ஒரு வழி அல்ல பனிரெண்டு வழிகள் ஏற்படுத்தப்பட்டன பூசாலை செலவு அவர்கள் அல்லாஹுடைய திருநாமத்தை சொல்லி நீங்கள் புறப்படுங்கள் என்பதாக சொன்னார்கள் எல்லாம் வேகமா ஆறு லட்சம் பேரு அந்த பனிரெண்டு பாதைகளும் புறப்பட்டு சென்றார்கள் முழுமையாக பணி எல்லோரும் இறங்கி நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் அந்த கடைசி மனிதர் உள்ளே இறங்கக்கூடிய நேரத்தில் முன்னால வர்றான் அப்பதான் இப்பிரன் அந்த கடல் கரையில நின்று கடல் கரையில நின்றவன் தன்னுடைய கௌவுகளை பார்த்து சொன்னான் பாத்தீங்களா நான்தான் நான் வழிடுக்காகி விடுகிறது தெளிவான ஆதாரம் அப்படின்னு சொல்லி உள்ள இறங்கணும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஏறி இருந்த குதிரை இருக்கின்றதே அது ஆண் குதிரை இவன் உள்ள குதிரைக்கு ஒரு இது பண்பு என்னால் ஆபத்தான உதாரணமா ஒரு வழி நேராக ஒரு வழி அந்த வழியில குதிரைய ஓட்டிட்டு போறீங்க இடையில ஒரு குழியை வெட்டி அந்த குழிக்கு மேல ஒரு பொய் பந்தல் ஒன்றை போட்டு வைத்து விட்டால் பொய்யான ஒரு பந்தல் ஒரு இலைகளை சருகை அப்படி போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னு சொன்னா குதிரைக்கு பூமிக்கு அடியிலே இருக்கக்கூடியதை பார்க்கக்கூடிய தன்மையே அவ அந்த குதிரையுடைய கண்களுக்கு அல்லாஹத்தல்லா தந்திருக்கா குதிரையுடைய கண்களுக்கு அதற்கு கீழே என்ன இருக்குன்றது அது தெரியும் அதனால அந்த பொய்ப்பந்தல் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறோம்னா அப்படியே நின்று போயிடும் அங்க நின்றுக்கும் ஒன்னு அதை தாண்ட முடிச்சுன்னா வேகமா போய் தாண்டி போயிடும் தாண்ட முடியலன்னா பேசாம நின்றுக்கும் நீங்க என்னதான் அடிச்சாலும் அது போகாது இது குதிரையுடைய பண்பு இயற்கையாக அல்லத்தால அமைத்து வைத்திருக்கின்றார் இப்ப அந்த கடல் பக்கத்துல போன உடனே இந்த குதிரை வந்து போக பருத்திருச்சு தண்ணி போன ஆபத்து ஏற்படும் என்ற ஒரு உணர்வுக்கு சொன்ன ரப்பன்னு சொன்னாரதிரையே போக மாட்டேங்குது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஆனா தன்னுடைய குதிரையே போக மாட்டேங்குது அல்லாஹத்தால இந்த குதிரையை போக வைப்பதற்காக இப்படி ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கின்றது அதுல ஜிப்ரில் அலையாம் அவர்களை அல்லாஹால ஒரு குதிரையில் அனுப்பி வச்சோம் ஜிப்ரீல் அலே வந்தாங்க ஒரு பெண் குதிரையின் மீது ஏறி ஆரோக்கணித்து ஜிப்ரீல் அலை அவர்கள் அதுல உள்ள போனாங்க இறங்க நாங்க உள்ள அது யாருக்கு தெரியும் யாருடைய கண்களுக்கு தெரியல அந்த குதிரையுடைய கண்களுக்கு தெரிகின்றது ஒரு பெண் குதிரை முன்னால போகுது ஒரு பெண் குதிரை முன்னால போன உடனே இந்த ஆண் குதிரை உட்கார்ந்துடாம பாருங்க அந்த ஆண் குதிரை தானா போக ஆரம்பிச்சிருச்சு பின்னாலே இந்த குதிரை போனவுடனே மற்ற எல்லா குதிரைகளும் அந்த கிபுத்திகள் ஏறி இருந்த அவர்கள் வந்த எல்லா குதிரைகளும் மக்களும் போக ஆரம்பித்தார்கள் இப்ப போய் பனி இஸ்ராயல்கள் அவர்கள் நடந்து சென்று அக்கறைக்கு போயிட்டாங்க அடுத்த பகுதிக்கு போய் ஆறு லட்சம் மக்களும் மேலே ஏறுகின்றார்கள் இந்த பனிரெண்டு லட்சம் பேர் கிபித்திகள் பிராவுடைய கூட்டத்தார் அனைவரும் கடலுக்குள்ளே இருந்து அந்த முதல் மனிதன் அதாவது பிராவனும் அவனுடைய கூட்டத்தாரும் கடலுக்குள்ள அந்த வழியில முழுமையாக நுழைந்து விட்டார்கள் ஏறுவதற்கு இன்னும் ஒரு சில வினாடிகள் இருக்கின்றன மேல ஏறுறதுக்கு அதுக்குள்ள இந்த பின்னால் இருந்த எல்லா மக்களும் அந்த வழியில வந்துட்டாங்க எல்லாரும் வந்தாச்சு மூசாலை அவருடைய பகுங்களும் எல்லாரும் மேல ஏறிட்டாங்க அவர்கள் மேல ஏற ஃபிராவிலும் அவருடைய படையினரும் முழுமையாக அந்த பாதைக்குள்ளே வந்து சேர இந்த அமைப்பு உண்டானே அல்லாஹத்தால அந்த கடலுக்கு உத்தரவிட்டா ஒன்னாச்சு ஏறுமாறு எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு தண்ணி ஒன்னா சேர்ந்த உடனே என்ன எல்லாருமே ஒரே ஒரு வினாடி நேரம் அல்லாஹால குதிரத்தை காட்டுவதற்காக உலக மக்களுக்கு இந்த ஏற்பாட்டை செய்தான் என்பதையும் இந்த ஆயத்தில் அதை சொல்லி காட்டுகின்றான் அந்த பனி இஸ்ராயல்களுக்கு அல்லாஹால சொல்லுகின்றான் உங்களுக்காக வேண்டி கடலை நாம் பிளந்த நேரத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் கடலை பிளந்து தந்த நேரத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் உங்களை நாம் காப்பாற்றினோம் உங்களை நாம் காப்பாற்றினோம் உங்களை எந்த வழியின் மூலமாக நாம் காப்பாற்றினோமோ அதே கடலின் மூலமாக வழியின் மூலமாக பிராவினை அழித்தோம் ஆல பிராவுன கூட்டூழ்கடித்தோம் நீரிலே மூழ்கடித்தோம் அப்பால போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த தண்ணி வந்து மூடிச்சு எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க எல்லாரும் அழிந்தார் இப்ப அந்த நேரத்தில தத்தளிக்கலாம் மக்கள் எல்லாம் தத்தளிக்கின்றார்கள் அதுல பிராவனும் தத்தளிக்கின்றான் உயிர் போகக்கூடிய அந்த தருணத்திலே நான் உடைய நான் நம்புகின்றேன் அல்லாஹால உணர்வு உணர்வின் மூலமாக உண்டாக்கினான் அல்லாஹாலா குரான்ல வேறொரு நேரத்தில் அதை சொல்லி காட்டு உணர்வின் மூலமாக அவனுக்கு ஒரு உணர்வை உண்டாக்கினான் இதற்கு முன்னால நீ மறுத்துக்கிட்டே இருந்து இப்பதான் அவனுக்கு புத்தி வந்துதான் இப்பொழுதுதான் நீ ஈமான் கொள்ளுகின்றாயா என்று அல்லாஹத்தாலா கேட்டார் உன்னுடைய அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது உன்னுடைய நம்பிக்கை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக அல்லாஹத்தாலா சொன்னான் என்பதாகவும் குரான்ல வேறொரு இடத்துல அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகின்றார் அதாவது அவருடைய ரூப தொண்டை குழிக்கு வந்து விட்டது உயிர் பிரியக்கூடிய கடைசி தருணத்திலே நான் அல்லாவை நம்புகின்றேன் என்பதாக சொல்லுகின்றான் அந்த சொல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அது யாராக இருந்தாலும் சரி அதே பிராவு பிராவனை போன்று யார் சொன்னாலும் சரி உனால் அது விளக்கப்பட்டு ஒரு மனிதனுடைய ரூஹ அவனுடைய தொண்டை குழிக்கு வரும் வரைக்கும் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் தொண்டை குழிக்கு ரூஹ வந்து தௌபா ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டார் அதோடு தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்டு விடும் தொண்டை குழிக்கு ரூஹ வந்த நேரத்திலே ஒரு காபிராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நான் இஸ்லாம் நான் கலிமாவை சொல்லுகின்றேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்பதாக சொல்லுகின்றான் என்றால் அவனுடைய இஸ்லாமும் ஈமானும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அதற்கு முன்னதாக இறந்துவிடக்கூடிய நேரத்திற்கு சற்று முன்னதாக இன்னும் ரூஹ பிரியவில்லை உடலிலே ரூஹ இருந்து கொண்டு இருக்கின்றது கடைசி தருணம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல இறந்து போயிடுவார் வச்சுங்க அல்லது ஒரு மணி நேரத்துல இறந்து போயிடுவார் அந்த நேரத்தில் அவர் லாஇலாஹில் முகமது ரசூல்லா என்று சொல்லி ஈமான் கொள்ளுகின்றார் என்று சொன்னால் அவருடைய ஈமான் ஏற்றுக் கொள்ளப்படுது ஈமான் கொண்ட அதே நிலையிலே அவர் இறந்து விட்டால் சற்று அவர் இறந்து விட்டால் ரூஹ பிரிக்கப்பட்ட நேரடியாக அவர் சொர்க்கம் சென்று விடுவார் இது அதே மாதிரி உள்ள நிலையைக்கும் அல்லாஹால அவர்கள் அல்லாஹால அவர்களை அந்த ஒரு கடுமையான சூழ்நிலையில் இருந்து பயங்கரமான ஒரு நிலையில் இருந்து அல்லாஹால காப்பாற்றினார் அது அல்லாஹாலா தன்னுடைய குதிரத்தை தெரிவிப்பதற்காக வேண்டியும் அப்படி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட அந்த நாள் இருக்கின்றதே பிறாவன் அழிக்கப்பட்ட அந்த நாள் அது மொஹர்ணம் மாதத்தினுடைய பத்தாம் நாள் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது மொஹர்ணம் மாதத்தினுடைய பத்தாம் நாள் இது ரசூல் லாய் சல்லா அலுவல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீசின் மூலமாக நமக்கு அறிவிக்கப்படுகின்றது அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்ற நேரத்தில் ஆரம்ப கட்டத்திலே விஜரத்து செய்து சென்ற ஆரம்ப கட்டத்திலே மதீனாவில் இருந்து யூதர்கள் எல்லாம் இந்த மொஹர்ரம் மாதம் ஆஷூராவுடைய பத்தாவது நாள் அன்று நோன்பு வைத்துக் பத்தாவது நாள் எப்படைய நபி மூசா அலிசலாம் அவர்களை அல்லாஹால கடலில் இருந்து காப்பாற்றினார் கடலை பிளந்து காப்பாற்றினார் அவருடைய எதிரியாகிய பிராவனை அந்த கடல் தண்ணீரிலே மூழ்கடித்து அழித்தார் அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக வேண்டி நாங்கள் நோன்பு வைத்திருக்கின்றோம் என்று அந்த யூதர்கள் நீங்கள் நோன்பு வைக்கின்றீர்கள் என்று சொன்னால் அதற்கு நன்றி தெரிவிப்பதற்கு உங்களை விட நான் தான் அதிகமாக கடமைப்பட்டவர் நான் தான் அதிகமாக கடமைப்பட்டவர் என்று சொல்லிவிட்டு சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நீங்களும் நோன்பு வகையுங்கள் நானும் நோன்பு வைக்கின்றேன் நீங்களும் நோன்பு ஒய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள் அந்த நாளில அடுத்த ஆண்டு பிறகு நோன்பு வைக்க ஆரம்பித்தார்கள் சகாபாக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது சல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் பல தடவை சொல்லி இருக்கின்றார்கள் யூத கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் யூத கிறிஸ்தவர்களை போன்று நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் அவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் நடை உடை எதுவாக இருந்தாலும் உடை உடுத்துவதாக இருந்தாலும் நடப்பதாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பல்வேறு விஷயங்களிலே யூதர்களுக்கு நீங்கள் மாற்றமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் சகாபாக்களுக்கு சில சந்தேகம் வந்து நபி அவர்களிடத்துல கேட்டார்கள் யார சூழல்ல யூதர்களுக்கு மாற்றமாக நடக்க வேண்டும் என்று தாங்கள் சொல்லி இருக்கின்றீர்களே யூதர்கள் இந்த ஆசூரா நாள் நோன்பு வைக்கின்றார்கள் பத்தாவது நாள் அன்று நாமும் பத்தாவது நாள் அன்று நோன்பு வைத்த அவங்களை போல ஆயிடுறோம் ஒன்பதாவது நாள் சேர்த்து வைப்பேன் என்றுதான் சொன்னார் அதனாலதான் அது சுண்ணத்தாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது ஒன்பது பத்து மாதத்திலே ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் பிறகு ஒன்பது பத்தில ரெண்டு நாள் நோன்பு வைக்கிறது அந்த ரெண்டு நாள் சேர்த்து வைக்கிறது சுனத்து நோன்பு வைக்கிறது நபில் தான் நோன்புதான் அந்த ரெண்டு நாளாக வைக்கிறது சல்லா அலி நடைமுறையை சேர்ந்தது என்பதாக ஆக்கப்பட்டு இருக்கிறது இப்ப அந்த சம்பவத்தின் இஸ்லாம் அவர்களையும் அவருடைய கவுமுதலையும் அல்லாஹாலா ஆறு லட்சத்தி இருபது ஆயிரம் நபர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிற காப்பாற்றினார் சுமார் பனிரெண்டு லட்சம் அல்லது பதினேழு லட்சம் என்பதாக பிறவனுடைய கூட்டத்தாரை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர்கள் அனைவரையும் அல்லாஹத்தாலா அந்த கடலிலேயே மூழ்கி எந்த கடலின் மூலமாக ஒரு சாராரை காப்பாற்றினானோ அதே கடலின் மூலமாக அதே நீரின் மூலமாக மற்றொரு சாராரை அல்லாஹால அழித்து தன்னுடைய வல்ல வல்லமையை காட்டினான் என்பதாக குறிப்பிட அல்லாஹால இங்கே சொல்லி காட்டுகின்றார் அதை இந்த மணி இஸ்ராயல்களுக்கு யூதர்களுக்கு அல்லாஹத்தால தன்னுடைய நியமத் என்பதாக சுட்டி அந்த நிலையை அந்த நேரத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் இப்போ குரான் இறங்கி இந்த ஆயத்து இறங்கிய நேரத்தில் மதினாவில இறங்கியது மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் உங்களுடைய அவர்களை தொடர்ந்து எப்படி அழித்தோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அப்படி சிந்தித்து பார்த்து நீங்கள் நன்றி நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நான் இப்பொழுது அனுப்பி இருக்கக்கூடிய இந்த நபியை நீங்கள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் ஏன்னா இந்த செய்தியை எப்படி சொல்ல முடியும் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களாக அதை கற்பனை செய்து சொல்லி இருக்க முடியாது ரசூல்லாய் சல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி அது இரண்டாயிரத்தி சுற்று ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி அதை ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாவின் புறத்தில் இருந்துதான் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் சல்லல்லா அலிசலம் அல்லாவுடைய ரசூல் என்பதற்கு தெளிவான ஆதாரமும் ஆகும் இதையெல்லாம் நீங்கள் விளங்கிக் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக இந்த நபியை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்ற கருத்தை நீங்கள் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹால யூதர்களுக்கு இந்த ஆயத்தின் மூலமாக அறிவுறுத்துகின்ற மூசா அலே இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய கவுமுகம் காப்பாற்றப்பட்டு அழிக்கப்பட்ட அந்த இடம் இருக்கின்றது அக்கடல் அது செங்கடல் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்மர் அதற்கு சொல்லப்படும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சீடியின் முழு உரிமையும் சாயிதா பதிப்பகத்தாருக்கே உரியது இதை வேறு யாரும் இதிலிருந்து ஒரு பகுதியோ அல்லது இந்த சீடியையோ காப்பி செய்து விற்பனை செய்வதே தண்டனைக்குரிய குற்றமாகும் நாங்கள் வெளியிட்ட இந்த சீடியின் நடுவின் உட்புறத்தில் சிறிய எழுத்தில் சகிதா சென்னை இரண்டு என்பதாக இருப்பதை பார்த்து கொள்ளவும் சில புத்தகங்களும் எழுதியிருப்பாங்க சில பேர் பயன்ல சொல்லும் போது சொல்றாங்க அதாவது நயில் நதியில் மூழ்கடித்தான் அல்லாஹத்தால அவர்களை அப்படின்னு சொல்லுவாங்க நயில் நதி என்பது எகிப்தினுடைய ஊருக்குள்ள நடு பகுதியில் ஓடக்கூடியது நயில் நதி உலகத்திலே மிகப்பெரிய நதி அது சுமார் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே உள்ள ஐயாயிரம் ஆறாயிரம் கிலோமீட்டர் உள்ளது சுமார் அவ்வளோ பெரிய நதி அது பெரிய கடலை போன்று பெரிய அகலமாக இருக்கக்கூடிய நதி தான் ஆறு தான் அது இருந்தாலும் கூட இப்போ ஒரு மூசா அலை அவர்கள் அந்த கடலை கடந்து எந்த தண்ணீரில பிரான் மூழ்கடிக்கப்பட்டனோ எதில இவர்கள் நடந்து சென்றார்களோ அந்த கடலை கடந்து அடுத்த கரைக்கு செல்ல இந்த கரையில எகிப்து நாடு எகிப்து நாட்டை தாண்டி அவர்கள் அந்த நேரத்தில் தெரியும் செங்கன்னுடைய இக்கரை செங்கல் செங்கடலுடைய மேற்கு கரை அது எகிப்து செங்கலுடைய கிழக்கு கரை அது பலஸ்தீனம் அது கடைசி பகுதியில் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோம் கிழக்க வந்தோம் அப்படின்னு சொன்னா செங்கலனுடைய கடை அடுத்த கரை அது அரபு நாடு செங்கலுடைய மேற்கு பகுதி அது ஆபிரிக்க நாடாக மாறுகின்றது ஆப்பிரிக்காவிலிருந்து தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு ஓரமாக வந்து மிஷனுடைய அந்த எகிப்தியுடைய நாடும் செங்கலுடைய மேற்கு கரையிலே அமைந்திருக்கின்றது இப்ப செங்கடனுடைய அந்த மேற்கு கரையிலே தொடங்கி இந்த பயணம் முசால இஸ்லாம் அவர்கள் மேற்கு கரையிலே இறங்கி அவர்கள் கிழக்காக வந்து சேர்கின்றார்கள் அங்கே கிழக்கே வந்து சேர்கின்றார்கள் கிழக்கே இருப்பது பலஸ்தீனத்துடைய நாடு ஏன்னா மூசா அலை அவர்களுடைய சம்பவம் குரான்ல பல இடங்களில் வரக்கூடிய நேரத்தில் கடலை கடந்த பின்னாலே மூசா அலை அவர்கள் தங்களுடைய அந்த ஆறு லட்சம் கவுபுகளை அழைத்து கொண்டு அப்படியே பல ஊர்கள் வழியாக சென்று கொண்டே இருக்கின்றார்கள் பலஸ்தீனு வடக்கு பகுதிக்கு சென்று இப்பொழுது ஜெருசலம் தங்குகின்றார்கள் என்பதாக அல்லது மற்றொரு பெயர் அரிஹா என்பதாக பெயர் சொல்லப்பட்டு இருக்கின்றனர் இந்த அரிஹா தீஹ் என்ற அந்த இடம் எல்லாம் அந்த பாலைவன பகுதியெல்லாம் இப்பொழுது பலஸ்தீனத்திலே அமைந்திருக்கின்றது இஸ்ரேல் இருக்கக்கூடிய நாடு ஜெருசலம் இருக்கக்கூடிய நாடு அதே போன்று இப்பொழுது பைத்தூர் கந்தஸ் இருக்கின்றதே அந்த பகுதி எல்லாம் இருக்கின்றது அந்த பகுதியில் தான் சென்று தங்கினார்கள் அவர்கள் என்பதை நாம் கவனத்தில் பெரும்பாலும் பயன் செய்யக்கூடியவர்கள் சிலர் அல்லது சில எழுத்துகளிலும் கூட புத்தகங்களிலும் கூட இப்படி எழுதியிருக்கின்றார்கள் நயில் நதியிலே பிரான் மூழ்கடிக்கப்பட்டான் நயில் நதியை அவர்கள் தடியால் அடித்தார்கள் அது பன்னிரண்டு பிரிவுகளாக பிளவுகளாக ஆனது அதிலே மூசா அலி இஸ்லாமர்கள் கடந்து சென்றார்கள் அப்படின்னு வச்சு நயில் நதியை கடந்து சென்றார்கள் அப்படின்னு சொன்னா எகிப்திலிருந்து கடந்து திரும்ப மேலே ஏறும்போது எகிப்தாகத்தான் இருக்கு நயில் நதி எங்க ஓடுதுன்னா எகிப்தினுடைய அந்த பிரதேசத்திலே நடுவுல ஓடுது இந்த கடையிலிருந்து அந்த கடைக்கு போனாலும் இதுவும் எகிப்து அதுவும் எகிப்து தான் எகிப்தை விட்டு மாறாது ஆனா மூசா அலுலாமர்கள் போன இடம் இருக்கின்றதே அது பலஸ்தீனத்துடைய பகுதி அது முன்னாலே இஸ்ரேல் ஜெரூசலம் அப்படின்னா தனி நாடுகளை எல்லாம் சேர்ந்து பலஸ்தீன் என்பதாக இருந்தது பின்னால் அது பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஜோர்டான் இஸ்ரேல் ஜெரூசலம் என்றெல்லாம் பல நாடுகளாக அது குட்டி குட்டி நாடுகளாக பிரிந்து விட்டனர் ஆக மூசா அலை அவர்கள் கடந்த அந்த கடல் இருக்கின்றதே அது செங்கடல் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப அந்த செங்கடல் அதோட அந்த செங்கலுடைய கடைசி பகுதி வடக்கினுடைய கடைசி பகுதியில் தான் மூசா அலைசலாம் கடந்தாங்க அதற்கு கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த கடல் முடிந்து விடுகின்றது பின்னால ஆயிரத்தி எண்ணூத்தி எகிப்தை ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்த இவர்களுக்கு கப்பல் வருவதற்கு வழி இல்லை கப்பல் வருதுன்னு சொன்னா ரொம்ப தூரம் சுத்திக்கிட்டு வரணும் இந்த கேப் டவுன் அதாவது அரபு நாட்டு கடலை கடந்து அதற்கு பிறகு வேறொரு வழியாக சுத்தி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது அவர்களுக்கு அதனால இந்த கடல்ல இந்த செங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைத்து விட்டால் அதுல கப்பல் வர்றதுக்கு வசதியா இருக்கும் சரக்குகள் கொண்டு போக முடியும் என்ற ஆய்வு செய்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு அந்த கால்வாய் என்ற அந்த சின்ன கால்வாயை வெட்டினார் சின்ன கால்வாய் அல்ல அதனுடைய அந்த செங்கடல் முடிந்து விடுகிற இடத்திலிருந்து மத்திய தரைக்கடலுக்கு போற வரைக்கும் சுமார் நூத்தி அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் அல்லது நூத்தி எழுபது கிலோமீட்டருடைய நிலம் சுயஸ்கால்வாயுடைய நீளம் அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் பத்து வருஷத்துலவாய் வெட்டி முடிக்கப்பட்டது கால்வாய் கூட ஆங்கிலேயருடைய பொறுப்பிலே இருந்தது எகிப்து நாட்டு கூட அந்த ஆங்கிலேயர்கள் அந்த நாட்டை விட்டு செல்லக்கூடிய நேரத்தில் கால்வாயுடைய பொறுப்பை அவர்கள் தான் வைத்திருந்தார்கள் கண்ட்ரோல் அதனுடைய உரிமை அவர்களுக்கு தான் இருந்தது அதுல கப்பல் வர வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது தேவைகள் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அதற்குரிய வரியை செலுத்தி விட்டுத்தான் அதில் கப்பல் வர வேண்டும் போட்டு போக வேண்டும் என்ற நிலைகளை எல்லாம் ஆக்கி வைத்திருந்தார்கள் பிறகு பல போராட்டங்களுக்கு பின்னால அது எகிப்துக்கு உரியதாக ஆக்கப்பட்டது என்ற வரலாறுலாம் நம்ம சமீபத்தில் அது படிச்சிருக்கிறோம் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால் அது பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அது உரிமையாக ஆக்கப்பட்டது பின்னால் கயிறு இப்பொழுது அந்த சூயஸ் கால்வாய்க்கு கொஞ்சம் முன்னால நபி முசா அலை இஸ்லாம் கடந்து சென்ற இடம் என்பது பெரிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அல்லாஹத்தாலா ஏற்படுத்தி நபி மூசா அலைவதற்காக வேண்டி இதெல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள் என்ன அர்த்தம் அதனுடைய விளக்கம் என்ன என்று சொன்னால் அல்லாஹத்தாலா தன்னுடைய தீனை நிலை அல்லாஹ் ஒருவன் என்பதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே நிம்மதியும் சமாதானமான வாழ்க்கை முறையும் ஏற்படும் என்பதற்காகவே அல்லாஹாலா இந்த அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டினார் அவர்கள் பார்த்தா போனார்கள் அதற்கு பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அது பின்னாலே அல்லாஹாலா வரிசையா வேற ஆயத்துக்களின் மூலமாக சொல்லி காட்டுகின்றன அதெல்லாம் பின்னால சொல்லப்படும் சரி மூசா அலே போனார்கள் இடையிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் விட்டுவிட்டு சில முக்கியமான குறிப்புகளை மட்டும் அல்லாஹத்தால அடுத்தடுத்த ஆயத்தங்களிலே இங்கே சொல்லுகின்றார் முசா அலே அவர்களுக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சி இப்ப பலஸ்தீனுடைய அந்த நாட்டில அதுக்கு போனாங்க நம்ம சொன்ன தீஹ் என்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய பாலைவனத்திலே தங்கி இருந்தார்கள் அங்க போன நேரத்தில் அவர்களுக்கு சாப்பாடு தேவைப்பட்டது தங்குவதற்கு நிழல் தேவைப்பட்டது பாலைவனத்தில் அந்த வெயில் நேரத்தில் இருக்க முடியாது இதற்கெல்லாம் அல்லாஹாலா தன் புறத்திலிருந்து ஏற்பாடு செய்து தந்தார் சொர்க்கத்திலிருந்து உணவு வகைகளை அல்லாஹால இறக்கி வைத்தான் அடுத்து சொல்லுகின்றான் அல்ல மண்ணு செல்வா என்ற இரண்டு வகையான உணவுகளை இறக்கி வைத்து அவர்களுக்கு தேவைப்பட்ட நேரங்களில் எல்லாம் அதை இறக்கி வைத்தான் அல்லாஹால அதை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் மேகத்தை நிழலாக ஆக்கி வைத்து ஒரு வீட்டுக்குள்ளே அவர்கள் இருப்பதை போன்று கூரை கீழே இருப்பதை போன்று உள்ள அமைப்பை அல்லாஹால ஏற்படுத்தி தந்தார் பாலைவனத்தில் இருப்பதை போன்று அல்லாமல் நிழல் மேகத்தை நிழலாக ஆக்கி குடையாக ஆக்கி அதற்கு கீழே அவர்களுக்கு இடம் அளித்தார் அல்லாஹத்தாலா இது அல்லாஹால அவர்களுக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம் இப்படி அவர்கள் தங்கிக் கொண்டிருந்தார்கள் பின்னால அப்படி தங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் மூசா அலை அவர்களிடத்தில் அந்த கோமல் கேட்டார்கள் நாங்க பாட்டுக்குறோம் எங்களுடைய வாழ்க்கைக்கு சில சட்ட தேவை நாங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது சில விஷயங்களை நீங்க சொல்றீங்க ஆனா அல்லாஹாலாவிடத்திலிருந்து நேரடியாக ஏதாவது ஒரு வேதத்தை ஒரு புத்தகத்தை நீங்கள் பெற்றுத்தந்து அந்த வேத சட்டப்படி வேத கட்டளை படிக்க நாங்கள் நடந்து கொண்டால் நன்றாக இருக்கும் அல்லாவிடத்துல நீங்க சொல்லி எங்களுக்கு ஒரு வேதத்தை வாங்கி தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு வேதத்தை பெற்றுத்தந்தால் அந்த வேதத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறோம் நாங்கள் நடந்து கொள்வோம் என்பதாக அந்த முசாலை சலாத்துடைய கோபுகள் சொன்னார்கள் அல்லாஹத்தாலாவிடத்தில் முசாலிஸ்லாம் அவர்கள் உங்களுக்கு வழங்கப்படும் உம்முடைய கௌமகளிலே நல்ல மனிதர்களாக அல்லாஹை பயப்படக்கூடிய தக்குவா உள்ள முத்தப்பின்களாக ஒரு எழுபது நபர்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டு அந்த எழுபது நபர்களோடு நீர் சைனா என்ற அந்த மலைக்கு ஒரு வீராக தூர் சைனா தூர் என்று சொன்னால் பொருள் அருகிலே ஒரு உள்ள ஒரு மலை தூர் சீனா என்பதாக சொல்லுகின்ற அங்கே வந்த பின்னால் உமக்கு நான் கற்றலை ஏறுகின்றேன் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹாலிஸ்லாம் அவர்களுக்கு அறிவித்தார் மூசா அலை அதே போன்று எழுபது நபர்களை தேர்ந்தெடுத்தார்கள் ஆனா இந்த எழுபது நபர்களை தேர்ந்தெடுத்து மூசா அலை அழைத்து சென்றது தௌராத் வேதத்தை வாங்குவதற்காக வேண்டி போனார்களே அந்த நேரத்திலா அல்லது அதற்கு பின்னாலா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கின்றோம் சில அறிவிப்பின்படி ஆரம்ப கட்டத்திலேயே எழுபது நபர்களை பொறுக்கி எடுத்து ஆனால் அல்லா தால குரானி தன்னுடைய எழுபது நபர்களை மூசா அலை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்று அல்லாஹால சொல்லுகின்றார் அந்த எழுபது நபர்களோடு மூசா அலை அவர்கள் அங்கே சென்றார் தூருசீனாமலைக்கு தூர்சீனா என்ற அந்த மலைக்கு சென்ற நேரத்தில் தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலஹி சலாம் அவர்களும் அவர்களோடு இருக்கின்றார்கள் ஹாரூன் அலிசலாம் அவர்களிடத்தை ஊசா அலிசலாம் அவர்கள் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு சென்றார்கள் நான் அல்லாஹத்தாலாவுடைய கட்டளையை பெறுவதற்காக வேண்டி இப்படி போறேன் சில தினங்கள் ஆகலாம் நான் திரும்பி வர்றதுக்கு அதனால இந்த கவுகளை எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உம்முடையது இவர்கள் சிலை வணக்கம் செய்து கொண்டிருந்தவர்கள் திரும்ப சிலை வணக்கம் இவர்களிடத்தில் உண்டாகிவிடக்கூடாது அல்லாகவே வணங்க வேண்டும் ஜிகருகள் செய்ய வேண்டும் இவர்களை சிலை வணக்கம் உடையவர்களாக இவர்கள் மாறாமல் பார்த்துக் கொள்வது இவர்களிடத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்துக் சரி செய்வதெல்லாம் உம்முடைய பொறுப்பு என்பதாக தங்களுடைய சகோதரர் ஹாரூன் அலையாம் அவர்களை தங்களுக்கு பிரதிநிதியாக ஆக்கி வைத்துவிட்டு மூசா அலை அவர்கள் செல்லுகின்றார்கள் இப்போது ஹாருன் அலை அவர்கள் மூசா அலை போட்டு ரொம்ப வேகமான மனிதர் அல்ல மிக சாந்தமான மனிதர் ஒரு முப்பது தினங்கள் நீர் நோன்பு வைப்பீராக என்பதாக அல்லாஹால கட்டளை இடத்துல அல்லாஹத்தாலா இந்த இடத்துல சொல்லும் போது நாற்பது என்பதாகவே ஒட்டுமொத்தமாக குறிப்பிடுகின்றார் வேறொரு ஆயத்தில் அல்லா தால சொல்லும் அவர்களுக்கு நாம் முப்பது இரவுகளை அவர் பூர்த்தி செய்த பின்னாலே நாம் ஒரு பத்து இரவு இன்னொரு சேர்த்துக் கொள்வீராக பத்து நாளை சேர்த்துக் கொள்வீராக என்பதாக அவர்களுக்கு நாம் சொன்னோம் ஆக நாற்பது தினங்கள் மூசா அலை அங்கே நோன்பு வைத்து விரதம் இருந்தார்கள் அல்லாஹால கட்டளையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அவர்களுக்கு நாம் வாக்களித்த அந்த நேரத்தை நினைத்து பாருங்க நீங்க அதாவது மதீனாவில் இருக்கக்கூடிய பின்னால் உலகத்தில யார் யார் யூதர்கள் வருகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹால சொல்லி காட்டுகின்றனர் மூசா அலை இல்லாம அவர்களுக்கு நாற்பது இரவுகளை நாம் வாக்களித்த அந்த காலத்தை அந்த நேரத்தை நினைவு கூர்ந்து பார்ப்பீர்களாக யூதர்களே உலகத்தில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு அல்லாஹாலுகின்ற யூதர்களே அந்த காலத்தை நேரத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பார்ப்பீர்களாக மூசா அலை அவர்களுக்கு இரவுகளை நாம் வாக்களித்திருந்தோம் வாக்களித்த நேரத்தை என்பதாக அல்லாஹால சொல்லுகின்றார் நாற்பது இரவுகள் என்று சொன்னா வெறும் இரவு மட்டுமல்ல பகலும் அதுல சேர்ந்ததுதான் பகல சேர்த்துதான் பகல் சேராமல் இரவு மட்டும் தனியே கிடையாது ஏன்னா அல்ல பிறகு எதுக்கு லைலா இரவு என்பது அல்லாஹால இரவை மட்டும் சொல்லுகின்றார் என்று சொன்னால் முதன் முதலாக ஏற்படுத்தப்பட்டது இரவு தான் அதுக்கு பின்னால் பகல் வந்துச்சு அல்லாஹத்தாலா உலகத்தை படைக்கும் பொழுது இருட்டாதான் இருந்துச்சு உலகத்தை படைத்தான் இருட்டில் தான் படைச்சான் அதற்கு பிறகுதான் அல்லாஹால சூரியனை படைத்தார் சூரியனை படைத்த நேரத்தில் பகல் உண்டாக்கப்பட்டது பகல் என்பது இரவுக்கு பின்னால் வந்ததுதான் அதனால்தான் ஒரு நாளுடைய ஆரம்பம் இரவு என்பதாக கணிக்கப்படுகின்றது சரியாக ஒரு நாளுடைய ஆரம்பம் சாதாரண உலக நடைமுறையிலே உலக மக்களிடத்திலே ஒரு நாளுடைய ஆரம்பம் அப்படி எது என்று கேட்டால் காலை நேரம் அப்படின்னு சொல்லுவோம் காலையில எப்பொழுது சூரியன் உதயமாகின்றதோ அந்த நேரம் ஒரு நாளுடைய ஆரம்ப நேரம் அப்படின்னு உலக வழக்கத்தில் உள்ளது சரியா வழக்கத்துல எப்பொழுது சூரியன் மறைகின்றதோ அதான் ஒரு நாளுடைய ஆரம்பம் அதனால இப்ப இந்த ராவு என்ன ராவு ஞாயிற்றுக்கிழமை இரவு நமக்கு இது சனிக்கிழமை இரவு அல்ல உலக வழக்கத்திலே இது சனிக்கிழமை இரவு ஆனா இது ஞாயிற்றுக்கிழமை இரவு இன்றைக்கு எப்பொழுது சூரியன் மறைகின்றதோ அது ஒரு நாளுடைய ஆரம்பம் இப்ப உதாரணமா அதுக்கு உதாரணம் தெளிவா சொல்லணும்னு ஒருத்தன் எப்படி சொல்றான் அல்லாவி சத்தியமாக ஒரு நாளுடைய ஆரம்ப நேரத்திலே நான் இன்னதை செய்வேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு காரியத்தை சொல்றோம் ஒரு நாளம்ப நேரத்தில் ஒரு நாள் ஆரம்பிக்கின்றதோ அந்த நேரத்தில் சத்தியை நிறைவேறும் சூரியன் வரைந்த நேரத்தில் டீ குடிச்சா சத்திய நிறைவேறும் அப்படின்னு அர்த்தம் விளக்குறதுக்காக சொல்றேன் சரி ஒரு நாளுடைய ஆரம்பம் சூரியன் வரையக்கூடிய நேரம் அதனாலதான் என்ற வார்த்தையை இன்ற வளித்த நேரத்தில் நீங்கள் நினைத்து பாருங்கள் தூர் போனாங்க நாற்பது நாள் இங்க இருக்க சொல்லு சொன்னாத்தால முதல்ல முப்பது நாளை சொன்னா இன்னொரு பத்து சேர்த்துக்கு முப்பது முடிச்சுட்டாங்க பத்து நாளை கொண்டு என்று அல்லாஹால சொல்லுகின்றார் அப்ப பத்து நாள் சேர்த்தோன்னா நாற்பது என்பது ஒரு அற்புதமான எண்ணிக்கை மனித வாழ்க்கையிலும் சரி மற்றள்ள வாழ்க்கையிலும் சரி பல்வேறு விதமான அம்சங்கள் இந்த நாற்பது என்பதுக்கு அமைந்திருக்கின்றன மனிதனுடைய உற்பத்தியே ஒரு நாற்பது நாளுக்கு ஒரு தடவை மாறுதல் ஏற்படுத்தி ஏற்படக்கூடிய தன்மை அல்லாஹாலா அமைத்து வைத்திருக்கின்றனர் இஸ்லாமர்கள் சொல்லுகின்றார்கள் அறையில விழக்கூடிய ஒரு நாற்பது நாள் அதுக்கட்டியாக மாறுகின்றது அடுத்த நாற்பது நாள் சதையாக எலும்பாக மாறுகின்றது இப்படி மூன்று நாற்பது நாள்கள் அதாவது நாலு மாதங்கள் முடிந்தவுடனே அதற்கு ரூக ஊதப்படுகின்றது என்று சொல்லபாலேசிமர்கள் ஹதீசில சொன்னாலும் சொல்லி இருக்கிறது அந்த நாற்பதுக்கு ஒரு விசேஷமான தன்மை இருக்கின்ற காரணத்தால் அந்த நாற்பது என்பதை அல்லாஹால பொதுவாகவே மனிதனுடைய அமைப்பு இந்த நாற்பது நாற்பது என்பதாக உருவாக்கப்பட்ட நாற்பதுக்கு ஒரு சக்தி எப்படிப்பட்டது உதாரணமா புராண பாடம் வச்சு அல்லது புராண பாடமாக்கிறது ரொம்ப விசேஷம் இப்ப ஒரு ஆயத்தை இந்த ஆயத்து இந்த ஆயத்தை சும்மா ஒண்ணு நீங்க பாடமாக்கிட்டு அஜித் வராமலும் பெரும்பாலும் மனிதர்களுடைய அமைப்பு நாற்பது தடவை பாடம் ஆயி போயிடும் அதே மாதிரி இமாம் சாபு ஓதுறார் தொழுகையில ஒரு சூறா ஓதுறார் நாப்பது தடவை திருப்பி திருப்பி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அது பாடம் ஆகி போயிடு இந்த தானாக நம்ம பார்த்து படிக்கிறதோட கேட்டு படிக்கிறது ரொம்ப சீக்கிரம் பாடமா உதாரணமா இங்க தொழுது வைக்கக்கூடிய இமாம் ஒருத்தருக்கு ஒரு சூரா பாடம் இல்லை இப்ப சப்யூஷ்ம ரம்பிக்கல்லா சூரா பாடம் இல்லைன்னு வச்சுங்க தினந்தோறும் சப்யேஸ்ம ஓதராங்க அவரு இமாம் தினந்தோறும் சப்யேஷ்ம ரம்பிக்கல் ஆலாங்கிற சூறா ஓதறார் நாற்பது நாளைக்கு போகிற நேரம் அதனால சில்லானா சில பேர் இந்த ஜில்லா ஜில்லா சொல்லுவாங்க நாற்பது நாளை இரவைய அல்லாஹத்த சொல்லி காட்டி நாற்பது நாள் அல்லாஹாலா வாக்களித்தான நோன்பு வைக்குமாறு கட்டளை இப்ப நாற்பது நாளுக்கு பின்னால தௌராத் வேதத்தை அல்லாஹால கொடுத்தா அதை வாங்கிட்டு வந்தாங்க அந்த நிகழ்ச்சி அல்லா தால இந்த இடத்துல சொல்ல அதோட முடிச்சுக்கிட்டான் அது பின்னால வேறொரு இடத்துல சொல்றேன் ஏன்னா அல்லாஹ் மூசா அலி இஸ்லாத்துல சம்பவத்தை மட்டும் குரான்ல பல்வேறு இடங்கள்ல சொல்லுகின்றார் இந்த இடத்துல கொஞ்சம் சொல்லியிருப்பான் அதோட கட் பண்ணிட்டு அடுத்த செய்தி இதுக்கு பின்னால் உள்ள செய்தி வேற ஒரு இடத்துல சொல்லுவோம் அல்லா இதையும் சேர்த்து அதையும் சேர்த்து சொல்லுவோம் இங்க வேறொரு நிகழ்ச்சியை அல்லாஹால சொல்லி காட்டுவதற்காக வேண்டி அதோட முடிச்சுக்கிட்டு அதே ஆயத்துல ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன் இந்த சாமிரிங்கிற ஆள் வந்து அவன் வந்து இந்த பொற்கொல்லர் என்ன சொல்றது இருக்கூடிய நேரத்துல நீங்க எல்லாம் ஒரு ராத்திரி தயாராக இருந்து அல்லாவுடைய உத்தரவோரும் நம்ம எல்லாம் புறப்பட்டு போறோம்னு சொல்லி பாருங்க அதுக்கு முதல்ல தன்னுடைய கௌமுக இடத்துல இப்படி சொல்லி நீங்க பக்கத்து வீட்டில அந்த கிபித்திகள் இருப்பாங்க இவங்க ஏழைகள் எல்லாருமே பனிஸ்லா இல்ல ஏழை கிபித்திகள்லாம் பணக்காரங்க அந்த நாட்டு தங்களுடைய அதாவது மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி மண்ணின் மைந்தர்கள் அவங்கள்ட எக்கச்சக்கமான சொத்துக்கள்லாம் அடிச்சு நிறைய நகைகள்லாம் வச்சிருப்பாங்க பூசாலைஸ் எல்லாம் தன்னுடைய கவும்கிட்ட சொல்லி பெண்மணிகிட்ட உங்க உங்க வீட்டுல பெண்மணிகட்ட நீங்க சொல்லுங்க கிபத்திகள்ட்ட நீங்க நாளைக்கு ஒரு விசேஷம் அதுக்காகண்டி நாங்க ஒரு விழாவுக்காக போக போறோம் ஒரு நாள் தானே போய் கொண்டு வந்து ஏன்னா இவங்களை மீறி அவங்க எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இவங்க அடிமைகளாக இருக்காங்க அதனால இந்த நகையை எங்கேயும் கொண்டு ஓடி போயிட முடியாது அவங்க விழாவுக்கு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து நிபந்தனையில ஒவ்வொரு ஒவ்வொரு பணிசிரவியல் பெண் பெண்ணும் தன்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நகைகளையும் வாங்கி போட்டுக்கிட்டாங்க இதான் போயிட்டாங்களே இப்ப நகையில வாங்கி போட்டுக்கிட்டு அப்படியே கடல் கடந்து போயிட்டாங்க அழிக்கப்பட்டு விட்டாங்க அந்த நகைகள் ஏராளமான நகைகள் பெண்கள் இடத்துல இருக்குது பனீசிரவையுடைய அந்த பெண்கள் இடத்துல இருக்கு இந்த சாமிரிங்கிறவன் கோல்டு தட்டான் நகை செய்யறாள் இவன் பார்த்தான் இந்த எல்லாரும் நகையை கொடுங்க நான் ஒரு அற்புதமான காட்சி ஒன்று செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல சொன்னான் ஹார்வன் நிலைச்சுலாம் வந்து அவனை ஏம்பாணி அதெல்லாம் செய்யாத ஒன்றும் எதையும் மூசா வர்ற வரைக்கும் எதையும் செய்யக்கூடாது நீ பாட்டுக்கு பேசவங்க இவன் என்ன பண்ணா தந்திரமா எல்லாத்துலேயும் அந்த நகைகளை வாங்கி அதை உருக்கி அதை ஒரு காலை மாடு மாதிரி செஞ்சான் சின்ன காலை கன்று சின்னதா இவன் இங்கெல்லாம் வச்சிருக்கிறாங்கல்ல கோமாதா அந்த மாதிரி ஒரு கோமாத கோமாதாவே அங்கிருந்தான் வந்தது சரித்திரமே ஆரம்ப அப்படித்தான் உண்மை அப்படி தான் ஏன்னா இந்த ஆரியர்கள் இருக்காங்க பாருங்க ஆரியர்கள் அந்த சாமிரி என்பவருடைய கூட்டத்திலிருந்து வந்தவங்க ஆரியர்கள் ஐயர்கள் பாப்பர்கள் கோவை வணங்கக்கூடிய பசுடைய என்ன பண்ண தங்கத்தை வாங்கி உருக்கி ஒரு சின்ன காலமாடு செஞ்சான் காலமாடு செஞ்சு வாய் துறந்திருக்கிற மாதிரி வாய் உயரமான ஒரு இடத்துல அந்த காலமாட்ட வச்சான் தங்கத்தால செய்யப்பட்ட காலமாடு அதுக்குள்ள ஒரு பிடி மண் எடுத்து வாயில போட்டான் வாயில போட்ட ஆரம்பிச்சிருச்சு மாடு மாடு கத்திரிச்சு அல்லாஹால அதற்கு சத்தம் இருக்குமே அப்படிப்பட்ட உடலை கொண்ட ஒரு மாட்டை அவன் செய்தான் அப்படின்னு அல்லாஹத்தால சொல்லுகின்றான் சத்தம் உள்ள உடலை கொண்ட ஒரு மாட்டை அவன் செய்தான் அப்படின்னு அல்லாஹத்தால சொல்லி காட்டுகிறான் அப்படி ஒரு மாட்டை சரி இந்த மண் அவன் போட்ட உடனே எப்படி அது சத்தம் போட்டுச்சு அவனுக்கு அவ்வளவு சக்தி எப்படி வந்து சொல்லணும் அவன் தெரியுமா என்பவன் அவனுக்கு இந்த சாமிரி என்பவர் அவன் வந்து விபச்சாரத்தில் பிறந்தவன் சாமிரி என்பவருடைய தாயார் தவறான வழியில போய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த குழந்தையை பெற்றெடுத்த காரணத்தினால இவ வந்து விபச்சாரத்தில் பெற்றதுனால ஊராருக்கு தெரிஞ்சுள்ள ஒரு தன்னுடைய குதிரத்துக்களை எல்லாம் அல்லாஹாலுடைய நாட்டை படிக்க அனுப்பி புலிக்கே தெரியாது அழைச்சிட்டு கொண்டு வந்து இந்த குழந்தையுடைய புலியுடைய அந்த பெண் புலியுடைய அந்த மார்பு பால் சுரக்கூடிய அந்த மார்பு இந்த குழந்தையுடைய வாய்க்கருகளை வரக்கூடிய அமைப்புல கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க இப்ப புலி பால் அந்த குழந்தை குடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடுச்சு புலி பால் குடிச்சு வளர்ந்த அவன் தான் அந்த சாமிரிங்கிற இப்ப ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தை இந்த சாமிரி என்ற இந்த குழந்தை வளர்வதற்காக வேண்டி அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஜிபிரி அல்லா இஸ்லாமும் கவனிச்சுக்கொண்டாங்க இந்த புலி தினந்தோறும் வந்து பால் கொடுத்து விட்டு போயிடும் அந்த குழந்தைக்கு தேவைப்பட்ட பாலை கொடுத்துட்டு போயிடும் அதுக்கு வேண்டிய வேறு ஏற்பாடுகளை எல்லாம் ஜிபிரிஸ் கவனித்துக் கொண்டாரு குழு பூச்சிகள் தீண்டாமல் அந்த குழந்தைக்கு வேண்டிய பாதுகாப்பு பெருசான பிறகு அது ஊருக்கு கொண்டு கொண்டு வரப்பட்டு ஒரு குழந்தை இருக்கும் காட்டில அந்த பக்கம் போயிருவங்க பார்த்திருப்பாங்க அது கொண்டு வரப்பட்டு அதுக்கு பிறகு மனுஷனாக மாறி ஊர்ல இருந்தான் பல வேலைகளை செஞ்சு அதனால ஒரு பாடல்ல கூட இப்படி சொல்லப்படும் இந்த சிலை ஒரு காலை மாட்டை, கூடிய சூரத்தை, நிலையை, அந்த செய்த வளர்த்தர் குழந்த அது காபிராக போயிடுச்சு வளர்த்த குழந்தை முருசல் நபி நபியாக ஆயிடுச்சு வளர்த்த மூசாவை மூசாவை ஒரு காபீர் வளர்த்தான் அந்த காபிர் வளர்த்த மூசா அலை அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டார்கள் ஜிப்ரீல் அலை அவர்கள் மூலமாக வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை அந்த மூசா காஃபர் இப்ப ஜிப்ரில் அலை அந்த குழந்தையா இருக்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலி வருவாங்க வரும்போது அந்த குழந்தையா இருக்கக்கூடிய சூழத்தில் ஜிப்ரீல் அலிஸ்லாத்த அவன் பார்ப்பான் சாமிரி அந்த குழந்தையா இருக்கக்கூடிய நேரத்தில் பார்க்கும் போது குழந்தைன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் காட்டுலயே தான் இருந்துகிட்டு இருந்தான் ஒரு எட்டு வயசு பத்து வயசுன்னு வச்சுங்க உதாரணம் இப்போ அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்துல கொஞ்சம் ஒரு ரெண்டு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு விளக்கம் விபரம் தெரியக்கூடிய வயசு தமிசுடை வயசுன்னு சொல்லுவான் அந்த வயசு வரக்கூடிய நேரம் வரைக்கும் காட்டுல தான் அந்த குழந்தை இருந்தது அப்பெல்லாம் ஜிப்லி லாலேசனா வந்து வந்து அந்த குழந்தைக்கு தேவைப்பட்ட உணவுகள் தேவைப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு போவாங்க இப்போ அந்த குழந்தைய விபரம் தெரியக்கூடிய அந்த தருணத்தில் ஜிபிரிஸ்லாம் வரும்போது அவன் பார்க்கறான் ஜிபிரிஸ்லாம் எப்போ வந்தாலும் ஒரு குதிரையில வருவாங்க ஏதாவது ஒரு வாகனத்தில் வருவாங்க அல்லது நடந்து வருவாங்க அப்படி வரக்கூடிய நேரத்தில் இந்த குழந்தை பார்க்குது ஜிப்ரீல் அலிஸ்லாத்து குதிரை வந்தாலும் சரி அல்லது நடந்து வந்தாலும் சரி காலை அப்படி எடுத்து வச்சாங்கன்னு சொன்னா ஜிப்ரஸ்லா அல்லது அந்த குதிரை ஏறி இருக்கக்கூடிய குதிரை ஒரு காலை வச்சிருச்சுன்னு சொன்னா அந்த கீழே கிடக்க கால அடிக்கல மண்ணு இருக்குது பாருங்க அந்த மண்ணுக்கு வந்து ஒரு சத்தம் கேட்கும் மண்ணில் ஒரு சத்தம் ஏற்படும் இது அந்த குழந்தை கவனிச்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த சாமிரிங்கிற கவனிச்சுக்கிட்டே இருந்தோம் பெரியவன் ஆன பிறகு ஜிபிரி அல்லது வர்றதில்ல ஊருக்கு வந்த பிறகு ஜிபிரிஸ்லாம் போயிட்டாங்க இப்ப அந்த குழந்தையாக இருந்து அவன் ஊருக்குள்ள வரக்கூடிய நேரத்துல எந்த இடத்திலெல்லாம் ஜிபிரி அல் காலடி வைத்தார்களோ அல்லது அவர்களுடைய குதிரை காலடி வைத்ததோ அந்த மண்ணையெல்லாம் எடுத்து கொஞ்சம் வச்சிருந்தான் வச்சுட்டு ஏதாவது ஒரு பொருள்ல ஒரு பொருளை செய்து அந்த பொருளுக்குள்ள இப்படி போட்டான்சோ அந்த பொருள் சத்தம் போடக்கூடிய சூழ்நிலை அவனுக்கு தெரியும் அந்த மண்ணை ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சிருந்தான் ஒரு ஏதாச்சும் ஒரு பொருள் உருவப் பொருள் ஒரு குருவியை செய்யறான்னு வச்சுங்க குருவியை செஞ்சு சும்மா களிமண்ல குருவியை செஞ்சு வாய்க்குள்ள அந்த மண்ண போட்டா போது குருவி மாதிரி கத்துனது இப்ப ஜிப்ரில் அலையாமருடைய கால் அடிப்பட்ட அந்த மண்ணுக்கு அப்படி ஒரு இயற்கையான தன்மையை அல்லாஹால வைத்திருக்கின்றான் என்பதை அந்த சாமி ஜிப்ரீல் அலி இஸ்லாமர்கள் மூலமாக வளர்க்கப்பட்டதின் காரணமாக தெரிஞ்சு வச்சிருந்தான் அந்த மண்ணை எடுத்து பத்திரம் பண்ணி வச்சிருந்தான் அந்த மண்ணை விடவே இல்ல எப்பவுமே வச்சிருப்பான் இப்ப மூசாலை செலவோட சேர்ந்து இந்த தீ என்ற இடத்துல வந்து தங்கிய நேரத்திலும் கூட மண்ணை வச்சிருக்கு இப்ப இந்த நேரத்துல மூசாலை செலவ துருசி நம்மளா போயிட்டாங்க ஹார்சலாம் அவ்வளவு ஒண்ணு திறமை இல்லை அதனால நம்ம நம்ம வேலையை காட்டலாம் நம்மள வந்து இது மாதிரி பிறோன்னு மாதிரி நம்ம ஒரு பெரிய அரசன் ஆகணும் அவன் நினைச்சான் நம்ம இந்த கூட்டத்துக்கு தலைவனாக அதனால நம்ம சொல்றதெல்லாம் இந்த ஜனங்க கேட்கணும் அந்த எல்லா நகைகளையும் வாங்கி ஒரு காலமாட்ட செஞ்சு மண்ண போட்டா மண்ணை போட்டவனிச்சு மான்னு கத்த ஆரம்பிச்சு பாத்தீங்களா மூசாலை ரப்ப தேடி போயிருக்காரு அல்ல அல்ல இதுதான் உண்மையில அது அல்லா அல்ல அவன் அல்ல அங்க கிடையாது அல்ல இங்கதான் மாடு எங்கயாவது கத்துறத நீங்க பாத்துருக்கீங்க மாடு எல்லாம் கத்தாது கத்தக்கூடிய மாடுதான் அல்ல ஆகவே இதை தான் வணங்கணும் நீங்க அப்படின்னு சொன்ன அதுல பாதி பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்க காலமாட்டை வணங்குறதுக்கு எல்லாம் கும்பிடு போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் எப்படி சொல்றானோ அப்படிலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சரிதா செய்யறதோ அல்லது கும்பிடு போடுறதோ என்னென்ன செய்யறமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மூ ஹார்மனைஸ் எல்லாம் பதறாங்க இந்த மாதிரி செய்யறேப்பா மூசா வந்து போயிருக்காரு பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காரு நான் அவர் வந்தாருன்னா நான் என்ன பதில் சொல்றது ரொம்ப கோவக்காரராச்சே என்னை அடிச்சு துன்புறுத்துவார என்ன வெட்டி போடுவார என்னெல்லாம் அப்படின்லாம் சொல்லி பார்க்கறேன் அவன் எதையும் கேட்கல அப்படியே அவன் செய்ய ஆரம்பிச்சான் பல மனிதர்கள் அந்த பனிச பல மனிதர்கள் இவனோடு சேர்ந்து தினங்கள் முடிந்த உடனே அல்லாஹால குரான் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கினதில்லை ஒரு பலகையில தவிர வேதத்தை முழுமையாக அல்லாஹத்தால அந்த இடத்துல கொடுத்துட்டான் ஒரு பலகையில எழுதி கொடுத்தான் பலகைங்கிறது பல துண்டு பல பல பலகைகள் சேர்ந்த ஒரு தொகுப்பு அது அதாவது நம்ம குரான் நூத்தி பதினாலு சூறா ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு போல பல மடங்கு பெருசு சௌராத்து பல மடங்கு பெருசு ஆயிரம் சூறாக்களை கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆயிரம் சூறாக்கள் நமக்கு நூத்தி பதினாலு சூறா தான் சூறாக்கள் இருக்குது சின்னத பெருசுமாக அதனால பெரியது அந்த பலகைகள்லாம் எடுத்துக்கொண்டு ரொம்ப சந்தோஷமா இங்க வர்றாங்க இங்க வந்து பார்த்தா காலமாட்ட சுத்தி கூத்தடிச்சுட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் கொட்டு கொட்டிக்கிட்டு எல்லாம் வாத்தியம் பண்ணிக்கிட்டு எல்லா இதுவும் நடந்துட்டு இருக்கு மூசா அலி இஸ்லாத்துக்கு கடுமையான கோவம் வந்துருச்சு கடுமையான கோவம் வந்து கையில இருந்த தவராத்து அல்லாஹாலுட அவருக்கு கவனம் இல்லை தூக்கி ஓகே அடிச்சுட்டா இருக்கல அதெல்லாம் செதறி போச்சு அல்லாஹ் குரான் சொல்றாரு அந்த தவராத்து வேதம் கொலக பூரா செதறி ஓடி போச்சு எல்லாம் துண்டு துண்டா போச்சு அப்புறம் பிறகு பொறுக்கி எடுத்து அது சேர்த்தாங்க அப்படின்னு வருது பின்னால அல்லாஹால குரான் சொன்ன ஆறுமலாஸ்லாத்த பார்த்தாங்க போய் வேகமா முடிய ஒரு கையினை தாடி ஒரு கையில பிடிச்சுக்கிட்டாரு வழிட்டுல என்ன செய்யாது கேட்க மாட்டேன்ட்டாங்க என்னுடைய சகோதரரை என்ன தலையை முடிய பிடிக்காதீங்க தாடியை பிடிக்காதீங்க நான் சொல்லித்தான் பார்த்தேன் கேக்க மாட்டேன்ட்டாங்க இந்த ஆளு என்று சொல்றேன் சரி அப்புறம் கொஞ்சமா கோபம் தனிச்சு அதுக்கு பின்னால அந்த தௌராத்துடைய அந்த புலகை எல்லாம் எடுத்துக்கொண்டு சாமிரிட்டு வந்தாங்க மூசாலை சாமிரிய கூப்பிட்டு கேட்கற கால பமாக்க யா சாமிரி சாமிரிய உன்னுடைய விஷயம் என்ன என்ன பாயிடி ஒரு மாற்ற செஞ்சு நீ பாட்டுக்கு சத்தம் போட வச்சு எல்லாத்தையும் உணங்க வச்சுட்டே நான் இவர்கள் பார்க்காத ஒரு விஷயத்தை நான் பார்த்திருக்கிறேன் வருகை அதனால ஒரு பிடியை நான் எடுத்து வைத்திருந்தேன் போட ஆரம்பிச்சு என்று சொன்னான் உடனே மூசா அலை அவர்கள் சரி இப்ப நீ எந்த சிலையை ஏற்படுத்தி அத கடவுளாக தெய்வமாக ஆக்கினையோ நெருப்பிலிட்டு அதை கரித்து அதை சாம்பலாக்கி பிறகு கடலிலே அதை நாம் கலக்கி விடுவோம் என்பதாக சொல்லி அதே போன்று அதை சாம்பலாக்கி கடல்ல கொண்டு போய் கலக்கினாங்க நெருப்பிலிட்டு கொளுத்தி அதை சாம்பலாக ஆக்கி கடல்ல கொண்டு போய் கரைத்து விட்டார்கள் அவன் அந்த என்பவன் காஃபிராகவே இருந்தான் கடைசி வரைக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறார் அந்த சம்பவத்தை சுருக்கமாக அல்லாத்தாலே அலை அவர்களுக்கு நாற்பது இரவுகளை நாம் வாக்களித்த நேரத்தை நீங்கள் நினைவுகா கூர்ந்து பாருங்கள் சும்மத் தகஸ்துமல் அப்படி வாக்களித்த பின்னாலும் அவர் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சென்று விட்ட பின்னாலே கா நீங்கள் கடவுளாக ஆக்கிக் கொண்டீர்கள் கடவுளாக ஆக்கிக் கொண்டீர்கள் அநியாயக்காரர்களாக இருக்கும் நிலைமையில் என்று அல்லாஹால அந்த யூதர்களுக்கு சொல்லி காட்டுகின்றனர் மதியனாவில் இருக்கக்கூடிய அந்த யூதர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹால முந்தி நடந்த சம்பவத்தை சொல்லிக்காட்டி நீங்கள் அநியாயக்காரர்களாக இருக்கின்றீர்கள் இந்த மாதிரி செய்ததனால அதனால நீங்க அந்த அவர்களுக்கு இப்படி அவர்களுடைய பல்வேறு விதமான பாக்கியங்களை அல்லாஹால செய்திருக்கின்றான் அதான் ஆரம்பத்தில் அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் அண்ணா தலைக்கும் அழல் ஆளுமே உலகத்தில் அந்த காலத்திலிருந்து பல மனிதர்களை விட உங்களை நான் மேன்மையாக்கி வைத்தேன் என்பதாக அல்லாஹத்தாலா சொல்லி காட்டினோம் அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்களாக அவர்கள் இருந்தும் கூட அல்லாஹத்தாலாவுடைய அந்த பாக்கியத்தை மறுத்ததின் காரணமாக நன்றியில்லாமல் நடந்து கொண்டதன் காரணமாக அல்லாஹ் பல தண்டனைகளை வழங்கினார் என்பதையும் சொல்லி காட்டுகின்ற அல்லாஹாலா அவர்களுக்கு இப்படி எச்சரிக்கை செய்து சொல்லி காட்டும் பொழுது நமக்கு அது படிப்பினையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது அல்லாஹுடைய மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு ஈமான் கிடைத்திருப்பது அந்த ஈமானுக்கு ஆதாரமாக நமக்கு குரான் கிடைத்திருப்பது குரானை விளக்குவதற்காக நபி அவர்கள் வந்ததுலா சல்லா அலி சொல்லாம் அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கைக்காக பல்வேறு விதமான விஷயங்களை ஞானங்களை சொல்லி காட்டியது அறிவுகளை சொல்லி காட்டியது இதுவெல்லாம் நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் நன்றி உள்ளவர்கள நடந்து கொள்ளதை அல்லா தாலையள்ஷா وصل وصلم على سيدنا محمد والحمد لله رب صلى الله علی محمد. صلى الله عليه وسلم السلام عليكم وبركاته தவறானவர்கள் போக்கால் தடுமாற்றம் இல்லாமல் என்னும் நேரான பாதையில் வழி நடப்பதற்கு மர்ஹோ மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே ஏ நிசாமுத்தீன் அவர்களுடைய திருக்குர் விரிவுரை வரிசையில் இதுவரை வெளியிடப்பட்ட சூராக்கள் சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் பக்ரா சூரத்துல் அன்பால் சூரத்துல் தௌபா சூரத்துல் யூனஸ் சூரத்துல் ஹூத் சூரத்துல் யூசுப் சூரத்துல் ராகக் சூரத்துல் இப்ராஹிம் சூரத்துல் ஹெஜிர் சூரத்துல் நஹல் சூரத்துல் அசர் ஆகிய பன்னிரண்டு சூறாக்கள் ஆகும் இன்சா அல்லா அடுத்தடுத்த சூறாக்கள் விரைவாக வெளியிடுவதற்கு தங்களுடைய துவாவையும் ஒத்துழைப்பையும் எதிர்நோக்கும் சாயிதா பதிப்பகம் சன்னை இரண்டு அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்து